ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை தர்மசாஸ்திரம் எந்த விதத்தில் காண்பிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் அதிலே இப்போது நடக்கக்கூடியதான மாக மாசத்தினுடைய பெருமைகளை ரிஷிகள் நிறையா காண்பிச்சிருக்கா அந்த மாகஸ்நானத்தினுடைய பெருமைகள் அவைகளே விரிவாக பார்த்து அந்த மாக ஸ்நானத்தின் பொழுது நாம் சொல்லக்கூடியதான அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களையும் அந்த ஸ்நானம் செய்த பிறகு செய்ய வேண்டியதான அர்க்கத்தினுடைய அர்த்தங்களையும் பார்த்தோம் இந்த மாக ஸ்நானத்தினுடைய பெருமையை புராணம் நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது இந்த சரித்திரம் பத்மபுராணத்திலே விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு பத்மபுராணத்திலே மகர்ஷிகள் எல்லோரும் கேட்கிறா கதித்தம் கார்த்திகாக்கியானம் புக்தி பிரதாயகம் அதுநா மாகமாத்மியம் வதனோ லோமஹர்ஷணே ஹே ரிஷே விரிவா ஒவ்வொரு சரித்திரத்தையும் எங்களுக்கு புரியறா போல அப்படி சொல்லிட்டு வரக்கூடியதான வரிசையில் இப்போ கார்த்திகாக்கியானம்னு கார்த்திகேயன் சொல்லக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமியனுடைய ஆக்கியானத்தை விரிவாக சொன்னேள் கேட்டோம் ரொம்ப சந்தோஷம் மேலும் எங்களுக்கு ஒரு தர்மத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நீங்கள் அப்படி சரித்திரம் சொல்லிட்டு வர்ற பொழுது மாகஸனானம் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னேள் அந்த மாகஸனானத்தினுடைய மாகாத்மியம் என்னங்கிறத எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லணும் ஸ்ருதேன ஏன லோக்கானாம் சம்சயா க்ஷீயத்தே மகான் இந்த சரித்திரத்தை நாங்களும் எங்கள் மூலமாக இந்த லோகமும் கேட்பதுனால பெரிய பெரிய லாபங்களை அடையிறதுக்கு காரணமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கேட்குறோம் கட்டாயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு மாகஸனானஸிய மாகாத்மியம் சேத்திஹாசம் ததாதிஷா மாகமாசத்தினுடைய மகாத்மத்தை இத்திஹாசத்தோடு சேர்த்து சொல்லணும் இத்திஹாசம்னா அதற்கேறு உள்ள சரித்திரத்தோடு சேர்த்து எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள் எல்லோரும் கேட்க சூத இந்த மாகமகாத்மத்தினுடைய சரித்திரத்தை சொல்கிற சாது சாது முனிசிரேஷ்டாக யூஜம் கிருஷ்ணபராயணாக எத்ரிச்சத முதாயுக்தாக பக்தியா கிருஷ்ணகதாமுகு அவசியம் சொல்கிறேன் ரொம்ப நீங்கள் எல்லோரும் கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணனிடத்திலே அபாரமான பக்தியை கொண்டவர்கள் உங்களிடத்திலே சொல்கிறதுனாலே எனக்கும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிற கதையேஷ்யாமி மாகசிய மகாத்மியம் புண்ணியவர்தனம் பாபக்னம் ஸ்ரண்ம் பும்சாம் ஸ்நாம்ம் சாருணோதையே இந்த மகாத்மியம் இந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் இந்த சரித்திரத்தை கேட்டு மாகஸ்நானத்தை செய்பவர்கள் மாகஸ்நானத்தை செய்து இந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் மனசில் உள்ள சங்கல்பங்கள் நிறைவேறும் பாபக்னம் எவ்வளவோ தெரியாமல் தவறுகள் நிறைய செய்துடுறோம் ஒரு களி அந்த தோஷங்கள் எல்லாம் சுத்தமாக போக்கக்கூடியது இந்த சரித்திரம் நான் அதை சொல்கிறேன் கேளுங்கோ ஏகதா பார்வதி விப்ராகா சங்கரம் லோகசங்கரம் பப்பிரச்ச வினயோபேதா ஸ்பிருஷ்டுவாதரணாம்புஜம் பார்வதி பரமேஸ்வர சம்வாதமாக இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு பார்வதியானவள் பரமேஸ்வரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஒரு சமயம் அப்படி சாவகாசமாக உக்காந்திருக்கிறொழுது கேட்கராள் மகாவகிரீதநேசவிதர்மா ஃபூர்வம் மைய விபோ அதுனோமிச்சாமி மாஹாத்மியம் மாகஜம் வத து கேன புராச்சீர்ணம் கோ விதி காதா தற்சவம் விஸ்தரா புரூஹி யதஸ்துவம் பக்தவத் சலஹா பார்வதி கேட்கிறாள் ஹே மகாதேவா அத்தனை பக்தர்களையும் திருஷ்டி மாத்திரத்திலேயே அனுகிரகிப்பவர்கள் தாங்கள் உங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தரும் வாழ முடியாது அப்படிங்கிறத நான் நன்றாக உணர்ந்திருக்கேன் மேலும் எனக்கு நிறைய தர்மங்களை சொல்லியிருக்கேன் வேதம் வேதத்தில் சொன்ன தர்மங்களை விரிவாக சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்போது ஒன்றும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் இந்த மாக ஸ்நானம் மாக மாதத்திலே செய்யக்கூடியதான இந்த ஸ்நான ஸ்நானத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது எந்த முறையில் செய்யணும் யார் இது போல் செய்திருக்கா இந்த மாக ஸ்நானத்திற்கு தேவதை யார் இதெல்லாம் விஸ்தாரமாக எனக்கு உங்கள் வாக்குனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு சொல்லி அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு பார்வதி கேட்க பரமேஸ்வரன் ஒரு சரித்திரம் மூலமாக இதை சொல்கிற அத்வராவிரஸ்நாத்தா ரிஷிபிஹி கிருத்தமங்கலா பூஜிதோநாகரீசர்வைஹி ஸ்வபுராண் நிர்கதோ பகிஹி திலீப்போ பூபிருதாம் ஸ்ரேஷ்டா மிருகய ரசிகோ நிருபா திலீபன்னு ஒரு ராஜா அவன் ரொம்ப தர்மிஷ்ட தர்மத்திலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவன் விஸ்வாசம் உள்ளவன் ஜனங்களையும் தர்ம வழியிலே ஈடுபடுத்தக்கூடியவன் அந்த ராஜா ஒரு யாகம் செய்தார் அந்த யாகத்திலே கடைசியிலே அவபிரத ஸ்நானம்னு வரும் அந்த அவபிரத ஸ்நானத்தை பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி செய்து ரிஷிகள் எல்லோரும் அனுகிரகம் செய்திருக்கா அந்த ராஜாவுக்கு அக்ஷதாசீர்வாதனங்கள்லாம் செய்து அந்த ராஜாவுக்கு யாகத்தினுடைய பலனை பூர்ணமாக அடைவிக்கும்படியாக ரிஷிகள் செய்து அந்த ராஜாவுக்கு நகரப்பட்டின பிரவேசங்கள் எல்லாம் செய்து ராஜாவை அந்த தேசத்திற்கு அனுப்பி வைச்சா ராஜா தேசத்திற்கு வந்த பிறகு மறுநாளிலிருந்து தன்னுடைய கடமைகளை ஆரம்பிக்கணும்னு ராஜா ஆரம்பிக்கிறார் அதில் ராஜாக்களுடைய முக்கியமான கடமை என்னென்னா அவ்வப்பொழுதும் அப்படியே எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கணும் அதற்கு தான் வேட்டையாட போகிறது அப்படின்னு சொல்கிறது அப்படியே சுற்றி ஊறப்பூரா சுற்றி வரணும் அற்புதமான வஸ்துக்கள் கிடைச்சதானால் அதை எடுத்துன்னு வரணும் அப்படி போகிறதுன்னு வழக்கம் ராஜ தர்மம் அப்படி கிளம்பணும்னு அப்படி வேட்டையாடுறதுக்காக குதிரை மேலே ஏறி கிளம்பி போகிறான் இந்த திலீப்புங்கிற ராஜா அப்படியே நகரங்களை பூரா சுற்றி ஒவ்வொரு நதிகளாக தாண்டி அப்படியே சுத்தி ரொம்ப தூரம் போயிட்டான் அப்படி பல நாட்கள் ஆறுது அவன் அந்த நகரங்களை சுற்றி வர்றதுக்கு அப்படியே சுற்றின்னு வர்ற பொழுது ஒரு இடத்துல அவருக்கு பசி ஜாஸ்தியாக போய்ட்டுது அப்போது கையில் எடுத்துன்னு வந்திருக்கிற ஆகாரங்களை அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படியே அசந்து தூங்கி அப்படி தூங்கி எழுந்துன்றால் காலவேளை ஆயிடுத்து அப்படி பிராம முகூர்த்தத்தில் முழிப்பு வந்தது அப்படி எழுந்து பார்த்தால் ஒரே வேத கோஷமாக காதில் விழுந்தது மந்திரசப்தங்கள் காதில் விழுந்தது அப்படியே சுற்றி பார்த்தால் ஒத்துரையும் காணும் அடர்ந்த காடில் படுத்து தூங்கி போயிட்டான் ராஜா அப்படி தான் எடுத்துட்ட வஸ்துக்களை எடுத்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கிற பொழுது எழுத்தாப்பில் ஒரு மகர்ஷி வரார் இவர் பார்க்கறது இடத்தை பார்த்தால் அந்த பாதையில் ஒரு மகர்ஷி எழுத்தாப்புல வர அஸ்திசேஷம் மகத்தாந்தம் விஸ்புரத்வசம் ததானம் ஹாரினம் சர்ம வசானம் மிருதுவல்கலம் பிராமணம் மிருத்தஹாரீதம் சங்கச்சக்கர சுஷோபிதம் நியமைகி துஷ்கரைருகிரைஹி பரிக்ஷீண கலேவரம் ஒரு பிராமணோத்தமர் வந்துட்டுருக்க அவர் வல்கலம் தரிச்சுன்னு இருக்க மறையுருவி கட்டிண்டு அப்படி சங்க சக்கரங்கள் அப்படி முதிரைகள்லாம் போட்டுண்டு திருநாமமிமிட்டுண்டு ஒரு மகர்ஷி வந்த அவர் கிட்டக்க வந்ததும் தாங்கள் யார் மகர்ஷே அப்படின்னு ராஜா பேச ஆரம்பித்த மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்